ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தினமும் செய்ய வேண்டியதான ஔபாசனம் முதற்கொண்ட ஹோமத்தில் நாம் வஸ்துக்களை வச்சிக்கிறதுக்கு என்னவிதமான பாத்திரங்களை உபயோகிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரமும் வேதமும் காண்பிக்கிறதே பார்த்துன்னு அதில் ஹோமத்திற்குன்னு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சுருவம்னு சொல்லக்கூடியதான மரத்தினால் செய்யப்பட்ட பெரிய அளவில் உள்ள ஒரு கரண்டி சின்ன அளவில் உள்ள ஒரு ஸ்பூன் அது புரசுங்கிற மரத்தினால செய்யப்பட்டிருக்கிறதாக இருக்கணும் பெரிய அளவில் உள்ள கரண்டி அப்படின்னு வேதம் சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னு வேதம் ஒரு சின்ன சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது திருத்தீய சாமிதோ திவ்விசோம ஆசீத் நாம் இருக்கக்கூடியதான லோகத்திற்கு பூலோகம்னு பேர் நமக்கு மேலே லோகங்கள் இருக்கு நமக்கு கீழே லோகங்கள் இருக்கு நாம் இருக்கக்கூடிய லோகம் பூலோகம் நமக்கு அடுத்ததாக மேலே புவர்லோகம் அதற்கு அடுத்தது அதற்கு அடுத்தது ஜனோலோகம் அதற்கு அடுத்தது மகோலோகம் இப்படி மேலே இருக்குது அதே போல தான் கீழையும் அதலோகம் விதளலோகம் சுதலோ லோகம் இரசாதலோகம் தலாதலோகம் மகாதல லோகம் அடியில் இருக்குது அப்படி நமக்கு மேலே இருக்கக்கூடியதான மூன்றாவது லோகமான சுவர்லோக்கத்தில் சோமம்னு ஒரு கொடி இருந்தது அது ஒரு கொடி வகையைச் சேர்ந்த ஒரு வஸ்து அதற்கு ஜோதிர்லதா அப்படின்னு பேர் ஜோதிர்லதான்னு சொன்னால் ராத்திரியிலேயும் தனியாக அந்த கொடி தெரியும் கண்ணில் படும் இந்த ஜோதிர்லதான்னு பன்னெண்டு விதமான கொடிகளுக்கு நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்க பன்னெண்டு விதமான கொடிகளுக்கு ஜோதிர்லதான்னு பேர் அதிலே ஒன்றும் இந்த சோமல் கொடிங்கிறது சோமலதான்னு பேர் அது அந்த லோகத்தில் இருந்தது தங்காயத்யாகரது அந்த கொடியை தேவதைகள் காயத்ரிங்கிற தெய்வத்தை மூலமாக அதை கொண்டு வரச் செய்தார் இந்த லோகத்திற்கு ஏன்னா தேவதைகளுக்கு முக்கியமான ஹவிர் பாகம் முக்கியமான ஒரு ஆகாரம் அந்த சோம கொடியினுடைய சாரம் சோமரசம்தான் தேவதைகளுக்கு ஆகாரம் அதற்காக கொண்டு கொண்டு வரும்படி செய்தார் தஸ்ய பர்ணமச்சா அப்படி கொண்டு வர்ற பொழுது அதிலிருந்து ஒரு இலை அருந்து விழுந்தது தற்பணோபவது அந்த இலை பூமியில் விழுந்து மண்ணில் விழுந்தது அது அந்த மண்ணில் விழுந்து மக்கிப்போய் அந்த ஒரு சாரத்திலிருந்து ஒரு மரம் வந்தது அந்த மரம்தான் புரசுன்னு பெயர் அந்த புரஷ மரத்திற்கு பர்ணம்னே பெயர் ஏன்னா ஒரு இலை விழுந்து அந்த இலையினுடைய சாரத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறதுனால தற்பர்ணஸ்ய பர்ணத்வம் அதற்கு பர்ணகானே பெயர் பர்ணம்னு புரச மரத்திற்கு பெயர் ஏற்பட்டது எஸ்ய பர்ணமயீ ஜுகோர்பவதி அந்த புரசேங்கிற மரத்தினுடைய மரத்திலிருந்து நாம் ஜுஹூஹூன்னு சொல்லக்கூடியதான இந்த பெரிய அளவில் உள்ள கரண்டியை செய்யணும் ஏன்னா சௌமியா அஸ்யாஹுதயோ பவந்தி தேவதைகளுக்கு நாம் எந்த வஸ்துவை கொடுத்தாலும் அது சோமரசத்திற்கு சமானமாக இருக்கணும் தேவதைகளுக்கு முக்கியமான ஆகாரமாக சோமங்கிற திரவியம் இருப்பதனாலே நாம் கொடுக்கக்கூடியதான வஸ்துக்களும் சோமரசத்திற்கு சமானமாக இருக்கணும் அந்த சோமக்கொடியிலிருந்து ஒரு இலை விழுந்து அதில் அந் அதனுடைய சாரத்திலிருந்து வந்ததினால இந்த புரச மரத்திலேயும் சோமக்கொடியினுடைய சாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால சௌமியா அஸ்யாகுதயோ பவந்தி அந்த மரத்தினால் செய்யப்பட்ட கரண்டியிலே நாம் வஸ்துக்களை வச்சு ஆகுதிகள் கொடுத்தோமானால் சோமரசத்துனடைய சாரம் அதில் சேரும் தேவதைகளுக்கும் பூர்ணமாக அது போய் சேரும் ஜுஷந்தே எஸ்ய தேவா ஆகுதி தேவதைகளும் திருப்தியாக அந்த ஆகுதிகளை எடுத்துட்டு நாம் கேட்கக்கூடியதான பலன்களை அனுகிரகம் பண்ணுறா மேலும் இன்னொரு காரணம் இருக்குது இந்த புரச நாம் அந்த சுருக்குங்கிற பாத்திரம் செய்யறதுக்கு தேவாவை பிரம்மன் அவதந்தா தேவதைகள் கூட்டங்கூட்டமாக அமர்ந்து வேதங்களை சொல்கிறா வேதத்தினுடைய சாரமாக உள்ள உபனிஷத்துகளை விசாரம் பண்ணுறா கூட்டங்கூட்டமாக அமர்ந்து தற்பண உபாசனோத் அந்த சமயத்திலே சுற்றி மரங்கள் அடர்ந்து இருக்குது அது என்ன மரம்னு கேட்டால் இந்த புரச மரம் அப்படி தேவதைகள் சொல்லக்கூடியதான வேதங்கள் தேவதைகள் ஒருவருக்கு ஒருவர் விசாரம் செய்து கொள்ளக்கூடியதான உபனிஷத்துகள் இதை பூர்ணமாக இந்த மரங்கள் கேட்டது புரச கேட்டது ஆகையினாலே சுஷ்ரவ அவிநாமா இந்த புரசமரத்திற்கு சுஷ்ரவாகா அப்படின்னு பெயர் சுஷ்ரவாகனால் என்றும் அழியாத உள்ள வேதத்தை கேட்ட கேட்டவன் அர்த்தம் உபனிஷதர்த்தத்தை தெரிந்து கொண்டவன் அர்த்தம் இந்த மரங்களுக்கு சுஷ்ரவாகு பெயர் எஸ்ய பர்ணமஜி ஜுகோர்பவதி ஆகையினாலே அப்படி பூர்ணமான வேதத் வேத மந்திரங்களுடைய சாரம் அடங்கி இருக்கிறதுனால அந்த புறசமரத்தினாலே செய்யக்கூடியதான அந்த சுருக்குங்கிற பாத்திரத்தை வச்சுண்டு நாம் அந்த யாகங்களையோ ஹோமங்களையோ செய்வதனாலே நம் பாபக்கு ஸ்லோகமும் ஸ்ரணோதி நமக்கு நல்ல வார்த்தைகள்தான் காதில் விழும் அஸ்லீலமான வார்த்தைகள் காதில் விழாது ஏன்னா பிரம்மவை பர்ணஹா வேதரூபமாகவே இருக்கக்கூடியது இந்த புரசேங்கிற மரம் ஆகையினாலே நமக்கு எப்பொழுதும் நம் சமூகத்தை திற மாதிரியோ நம் சமூகத்தை அவமதிக்கிறது மாதிரியோ வார்த்தைகளோ காட்சிகளோ நம் கண்ணில் படாது எப்பொழுதும் நல்லவையே நம் காதில் விழும் நல்லவைகளே நாம் பேசுவோம் நம்மை சுற்றி உள்ளவர்களும் நம்மை குறித்து நல்லவர்கள் நல்ல விஷயங்களையே சொல்வார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது ஆகையினாலே தான் நாம் எந்த ஹோமம் செய்தாலும் புரச மரத்தினாலே செய்ய சொற்கனாலே பண்ணணும் அல்லது புரச எலையினாலே அந்த ஆகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் வேதம் இந்த சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது இதே போல் ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் சரித்திரங்கள் சொல்கிறது வேதம்